ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடியதான சந்தேகங்களுக்கு என்னவிதமான பதில்களை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் நாம் ஔபாசனத்திலிருந்து ஆரம்பித்து ஹோமங்கள்னு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கும் நாம் உபயோகிக்கக்கூடியதான பாத்திரங்களை மகர்ஷிகள் காண்பிச்சிருக்கா நாம் ஹோமம் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஒரு கரண்டியும் சின்ன அளவில் ஒரு ஸ்பூனும் மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும்னு பார்த்தோம் அதே போல் இந்த பாத்திரங்களை சுத்தி பண்ணுறதுக்காக ஒரு ஜலம் வச்சு அந்த ஜலத்தினால இந்த பாத்திரங்களை தெளித்து சுத்தம் பண்ணுறதுக்கு புரோக்ஷனி பாத்திரம்னு பெயர் அதுவும் மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்கணும் அதேபோல் ஹோமம் பண்ணுறதுக்கு அன்னம் போன்ற வஸ்துக்களை வச்சுக்கிற பொழுது அதற்கு தேவையான ஜலத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அதற்கு பிரணீதா பாத்திரம்னு பெயர் அதுவும் மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும் அவைகள் என்ன மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும்னா வாரணாநியகோமார்த்தானி பவந்தி அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் வாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்கணும் வாரணம் அப்படின்னா தமிழில் மாவிலிங்கைன்னு பெயர் மாவிலிங்க மரம்னு இருக்கு அதில் ஹோமத்திற்கு உபயோகிக்க முடியாத பாத்திரங்களை மாவிலிங்க மரத்தில் செய்ய செய்யப்பட்டு வச்சுக்கணும் நெய் வச்சுக்கிறதுக்கு வெங்கலத்தில் பாத்திரம் வச்சுக்கணும் அதற்கு ஆஜ்யஸ்தாலின்னு பேர் ஆஜியஸ்தாலி அப்படின்னா நெய் ஹோமத்திற்கு வச்சுக்கக்கூடியதான பாத்திரம் அது வெங்கலத்தில் இருக்கணும் இப்படி பாத்திரங்களை வச்சுட்டு ஹோமம் பண்ணணும் இந்த பாத்திரங்கள் யூசன் த்ரோ மாதிரி உபயோகிக்கக்கூடாது யாவஜீவம் பாத்திராணி தாரயந்தே நம்முடைய ஆயுஷ்காலம் முடிய இந்த பாத்திரங்களை வச்சுக்கணும் இதே மாதிரி உபயோகிக்கணும் அலம்பி உள்ளே வச்சுக்கணும் திரும்ப அதை எடுத்து உபயோகிக்கணும் அப்படி நாம் ஹோமம்னு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுலேயும் இந்த பாத்திரத்தை வச்சுக்கணும் ஒவ்வொரு எஜமானனுக்கும் ஒவ்வொரு செட்டு இந்த பாத்திரங்களை வாங்கி வச்சுக்கணும் அதான் பழைய நாளில் கல்யாணத்தில் சீர்கள் பண்ணி கொடுக்குற பொழுதும் ஔபாசன பாத்திரங்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது அப்படி கல்யாணத்துக்கு எவர் சில்வர் பித்தளை வெங்கலம் இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுக்குற பொழுதும் பஞ்சாயத்தன பூஜா செட்டு அதுபோல் அவுபாசன செட்டு அப்படின்னு இதற்கு உபயோகிக்கக்கூடிய இந்த சுக்ஷருவங்கள் இவைகளெல்லாம் பண்ணி கல்யாண சீரில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவரத்துல கொடுக்கணும் இதை யாவஜ்ஜியும் நீங்கள் வச்சுக்கணும் இவைகளை வச்சுட்டு ஹோமங்களை பண்ணணும் இந்த ப பூஜா சாமான்களை வச்சுட்டு நீங்கள் சிவ பூஜை பண்ணணும்னு கொடுக்கறதுன்னு பழைய நாளில் வழக்கம் அப்படி கல்யாண சீர்லையே இந்த பாத்திரங்கள் எல்லாம் வச்சு கொடுக்குறதுன்னு சம்பிரதாயம் இந்த பாத்திரங்களை யாவஜீவம் வச்சுக்கணும் அது எதாவது உடஞ்சி போயிடுது அல்லது உளுத்து போயிடுது ஓட்டையாக போயிடுதுன்னா அதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுக்கணும் இவைகளெலாம் தான் நமக்கு கூட வருதுன்னு உபனிஷத்து காண்பிக்கிறது என்னத்தை இவன் தலையில் கட்டின்னு போபிறான் பழைய நாளில் சொல்லுவாள் என்ன இவனுக்கு கூட வருது வரணும் வரணும்னு ஒவ்வொருவரும் அவனுடைய சரீரத்தை அக்னியில் வச்ச உடனே வரணும் வரணும்னு சில பேர் கூப்பிட்டு அழிச்சுனு போற யார் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறபொழுது ஏ ஹேஹீ தீமாயசுவர்ச்சூரியசரஸ்யமான வஹந்தி பிரியம் வாசம் அபிவதிய அர்ச்சய புண்ணிய சுகோமோக்கடீனு உபனிஷத்து சொல்றது ஆகச்சா ஆகச்சா வரணம் வரணும்னு கூப்பிடுறா யாருன்னு பார்த்தால் நாம் உபயோகிச்ச கூடியதான அந்த பாத்திரங்கள் பாத்திரங்களில் வசிக்கக்கூடியதான தேவதைகள் நாம் சுவாகா சுவாகனு ஹோமம் பண்ணுறோமே அந்த சுவாகாரங்கிற தேவத இவர்கள் எல்லோரும் வரணம் வரணும்னு சந்தோஷமாக கூப்பிட்றா அரிசின்னு போகிறதுக்கு அவர்கள்லாம் எப்படி இருக்கான்னா சுவர்ச்சசா ரொம்ப பிரகாசமாக இருக்கா சூரியச ரஷ்மிபிஹி அவர்களை நம் கண்ணால் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளவு அழகாக அந்த மந்திரங்களை நாம் சொல்லி ரொம்ப ஸ்ரத்தையோடு அந்த ஆகுதிகளை நாம் பண்ணியிருக்கோம் ஆகையினாலே அவர்கள் दिव्य தேஜஸோடு கூட ரொம்ப லக்ஷணமாக அவர்கள் நின்று வரணும் வரணும்னு வரவேற்கிறார் யஜமானம் வகந்தி நான் அழிச்சுன்னு போகிறேன் வாங்கோன்னு கூட்டமாக நாம் செய்த ஹோமங்கள் நாம் உபயோகித்த பாத்திரங்கள் இவைகளெல்லாம் நம்மை கூப்பிட்றது பிரியாம்பாச்சம் அபிவதன் தியகா அர்ச்சயம் தியகா நல்ல வார்த்தைகளை சொல்லி அழிச்சுன்னு போகிறான் வரணும் நீங்கள் படின ஹோமங்கள் பூஜைகள் இவைகளெல்லாம் வீணாக போகலை உங்களுக்கு அவைகள் பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கு பாருங்கோன்னு காண்பிக்கிற அர்ச்சையன் தியகா ரொம்ப மரியாதையோடு கூட அழுசனு போகிறா ஏசவஹ்புண்ணியா சுக்ரதோ பிரம்மலோகா உங்களுடைய லோகம் பிரம்மலோகம் தெரியறது பாருங்கோ நீங்கள் பண்ணின புண்ணியமானது உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்றிருக்கு வரணும் அப்படின்னு இந்த பாத்திரங்கள் அவர்கள் பண்ணின ஹோமங்கள் இவைகள் தான் அந்த சுவாக்காரம்னு சொல்லக்கூடியதான தேவதைகள் இவர்கள் எல்லோரும் அழிசனு போகிறான்னு நமக்கு காண்பிக்கிறது அப்படி நாம் செய்யணும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல முறையில் அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்ரத்தையோடு கூட அந்த ஆகுதியை நாம் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக அழிச்சுன்னு போவ அப்படி நாம் செய்யலைன்னா உக்ரமாக க்ரூரமாக கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி அழிச்சுன்னு போவான்னு உபரிஷத்து நமக்கு காண்பிக்கிறது அப்படி யஜ்னபாத்திரே சக யஜமான அஞ்சசா சொர்க்கம் லோகமே ஆபஸ்தம்பர் சொல்கிறேன் ஹோமத்திற்கு உபயோகிச்ச அந்த மரப்பாத்திரங்களோடு கூட அந்த யஜமானன் சந்தோஷமாக சொர்க்க லோக்கத்தை அடையிறார் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிக்கிறார் அப்படி ஸ்ரத்தையோடு கூட அந்த பாத்திரங்களை நாம் ஸ்ரத்தையாக யாவஜீவம் காப்பாற்றணும் அப்படி உபயோகிக்கணும்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் இந்த இந்த மரங்கள்லே இந்த இந்த பாத்திரங்களை தான் உபயோகிக்கணும்னு சொல்றதற்கு வேதம் நமக்கு சில சின்ன கதைகள் மூலமாக காரணங்கள் சொல்கிறது அதை அடுத்து உபன்யாசத்திலே பார்ப்போம்